வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் காவிரி நீங்கு படலம் செங்கை தூங்கிய தீர்த்த நீரொடும் கொங்கின் பால் செல குறிய மாமுனி மங்குகின்ற அம்மைந்தர் நேருரா அங்கன் மேவினார் அருந்தவத்தர் போல் நேருமைந்தர்கள் இருவர் நீ நிறக்காரி மேனியர் கரங்கு கண்ணினர் தீரராற்றவும் சினத்தர் ஒல்லனர் ஆரவாரம் செய்தணோ அண்மையாகுவர் அகழ்வர் மாமுனி கண்மு நெய்துவர் கரந்து காண்கிறார் மின்முகிற்குளே மேவி யார்பரால் மண்மிசைப்பினும் வருவர் சூழ்வரே கோதிலாற்று சேர்க்கும்பம் மாமுனி இது நோக்கியே இவரை முன்னமே காதி நாம் நமை கருதி வந்தனர் மாதவத்தினோன்மைந்தராதலால் பேர்கிலாதை இப்பிரம கத்தி நோய் தீருமாற்றினால் சிவன தாள்களை ஆர்வமோடிவன் அருச்சிப்பாமெனா நேரின் மாமுனி நினைந்து நின்றரோ ஆசில் கொங்கினுக் கணித்தின் ஓரிடை வாசமீதன மகிழ்ந்து வீற்றிறி ஈசனார்த்தமை இலிங்க மேனியில் நேச நெஞ்சினான் நினைந்து தாபித்தான் தூய குண்டிகை தோயமன்றியே சேயமாமலர் தீபம் தீம்புகை ஆய போனகம் மாதியானவை ஏயு மாற்றினால் இனிது தேடினான் விழுமிதாகிய விரதர் வீயவே வழியிருத்திடும் வஞ்சராவிள் பழிய கன்றிட பரமன் தாழ்மை பொடே அருச்சித்தானரோ மங்கை வாகனை மற்றும் பற்பகல் சிங்களின்றியே சிறந்த பூசை செய் தங்கள் மேவினான் அவன்கணாகிய துங்க வெம்பவன் தொலைந்து போயதே அனைய காலையில் அறிய தீன் தமிழ் முனிவரன் செயல் முற்றும் நாடியே துணியில் நாரதன் தொல்லை வானவர் கிணிய கோமகன் இருக்கை எய்தினான் தானுவின் பதம் தன்னை உன்னியே வேணுவாகியே மெய்த்தவம் செய்யும் சேனின் மன்னவன் செல்லு நாரதர் காணும் எல்லையில் கழல் எழுதி மன்னவென்றெடுத்து மார்புறத் தழுவி நன்றி வற்ார்த்தியோவெனா உழுவலன்பினால் உரைப்ப வாசவன் தொழுத கையினான் இணைய சொல்லுவான் இன்று காரணின் அருளின் யானிவன் நன்றுமேவினன் நாதன் பூசனைக் கொன்றதுண்டு தீங்குரைப்பன் கேட்டியால் குன்ற மன்னதோர் குணத்தின் மேலையோய் கோதின் மாமலர் குழுவு தண்டலை கேது நீரிலை இரந்து வாடுமால் போதும் இல்லையால் பூசை செய்வதற்கீதரோ குறை என்று எம்பினான் இன்னவை பலவும் கூறி இந்திரன் தவி சொன்றிட்டு முன்னுரையிறுத்தி தானும் முனிபரன் பணியால் வைக அன்னதோர் அறிஞன் இன்னூர் அரசியல் பிறவும் ஈசன் தன்னருள்ள அதனால் மோல் வருவது தலரேல் மன்னோ ஆரணி சடையினானு கருச்சனை புரிதற் கிங்கோர் ஊருளதென்றே ஐய உரைத்தனை அதுவும் வல்லே மாறிடும் காலம் ஏன்று வந்தத பரிசை எல்லாம் கூறுவன் கேட்டி என்னா கோமகர் குறைக்க நுற்றான் தன் நிகரிலாத முக்கச்சங்கரன் புதியவெற்பின் முன்னுரை என்று கும்பமுனிவனை விழுத்தவாறும் அன்னவன் விந்தன் தன்னை அகன் பிளத்திட்டவாறும் துன்னெறி புரிந்த வெஞ்சூர் மருகரைத் தொலைத்தவாறும் அப்படி தீருமாற்றால் ஐதனக் கொங்கின் நண்ணி முப்புறமெரித்த தொல்லை முதல்வனை அரிச்சித் தேத்தி மெய்ப்பறிவாகி அங்கன் மேவிய திறனும் முற்ற செப்பினன் பின்னும் ஆங்கோர் செய்கையை உணர்த்தலுற்றான் அருந்தவமுனிவன் கொங்கின் நமலனை அரிச்சித் தங்கண் இருந்திடுகின்றான் நாடி ஏகினன் அவன் பாலாக பொருந்து குண்டிகையின் மன்னும் பொன்னியாரதனை இங்கே வரும் பரிசியற்றின் உன்றன் மனக்குறை தீரும் என்றான் குரவன் எய்து உரைத்தலோடும் குறுமுனி கொணர்ந்து வைத்த வரநதி தனைய்காவில் வரவியற்றிடுமாறென் பொல் பெருமனி உரைத்தி என்ன பேரமுதருத்தியே தீ கரிமுகத்தேவை வேண்டில் கவிழ்த்திடும் அதனை என்றா குணப்பெருங்குன்றமன்ன கோதிலாரிவன் என்ன புணர்ப்பினை இசைத்தலோடும் புரந்தரன் பொறுமல் நீங்கி கணிப்பிலா மகிழ்ச்சியை இக்கா சிவன் சிறுவர் கொண்ட அணிப்பெரும் திருவும் நாடும் அடைந்தனன் போன்று சொல்வா எந்தை நீ இணையையெல்லாம் இயம்பினை ஆதனால் யானும் குயந்தனன் கவலை யாவும் ஒருவினன் முனிவன் பாங்கர் வந்திடுமாறும் ஏண்டு வர உனதருளால் இன்னே தந்திமா முகர்க்குப் பூசை புரிகுவன் தக்கோ என்றான் அருள்முனி இதனைக் கேளா அன்னதே கருமம்பல்லே புரி கறி முகவற்கைய பூசனை என்று கூறி பரவிய இமையோர்கோனை பார்மிசே நிறுவிப்போந்து சுரரெலாம் பரவுகின்ற தொல்லையம் பதத்தின் உற்றான் சேரலும் புணர்ப்பு வல்லோன் திங்களும் அறவும் கங்கை யாரொடு முடித்த அண்ணல் அருள் புரி முதல்வன் தன்னை மாரகல் மேனி கொண்டு வரன்முறை தாபித் தன்னான் சீரடியமரர்கோமான் அருச்சனை செய்து பின்ன இக்கொடு தென்னங்காயும் ஏனலின் இடியும் தேனும் முக்கனி பலவும் பாகும் மோதக முதலமுற்றும் தொக்குருமதுர மூலத் தொடக்க உஞ்சுவை தீம்பாலும் மிக்க பண்ணியமுமாக விருப்புற நிவேதித்தானால் இவ்வகை நிவேதித்தே பின் எம்பிரான் தன்னை ஏத்த மைவரை அணையமே நிமத கரிமுகத்து தோன்றல் கவ்வையோடு நந்த கோடி கணநிறை துவன் பிச் சூழ அவ்விடை விரைவால் தோன்ற அஞ்சினன் அமரர் அஞ்சலை மகவானென்ன ஐங்கரக் கடவுள் கூற நெஞ்சகம் துணுக்கம் நீங்கி நிறைந்த பேருவகை எய்தி உஞ்சனன் என்று வள்ளல் உபயமாமலத்தாள் மீது செஞ்செவே சென்னி தீண்டச் சென்று முன் வணக்கம் செய்தான் பூண்டிகள் அலங்கள் மார்பில் பொன்னகற்கறைவன் முக்கண் ஆண்டகை சிறுவன் தாழ்மேல் அன்பொடு பணிந்து போற்ற நீண்டதோர் அருளால் நோக்கி நின் பூசை கொண்டான் வேண்டிய பரிசன் என்றான் வேழமாமுகனை வென்றான் இந்திரன் அது கேட்டு ஐய எம்பிரார்க்காக ஈண்டோர் நந்தனவனத்தை வைத்தேன் அன்னது நாரம் இன்றி செந்தழலுற்றால் என்ன தினகரன் சுழரால் மாய்ந்து வெண்துகளானதண்ணல் மேலடு புறமே என்ன என்னும் ஏந்தல் கேளா ஏழ் தலத்தின் நீரும் முன்னுரத்தருகோ வானமுழுப் பெரும் கங்கை தானும் பண்பதி பிறவும் இங்கன் விழித்திடோ பறவையாவும் துன்னுருவிக்கோ ஒன்று சொல்லுதி வேண்டிற்றென்றான் ஐங்கரக் கடவுள் இவ்வாறறைதலும் அனைத்தும் நல்கும் பங்கையத்தயனும் ஆளும் பரவுறு பழையோ இங்கன் அங்கவற்றொன்றும் வேண்டேன் அது நினக்கறிதோ யானுன் ரிங்குனைக் கேட்பனென்னா இனையனை இசைக்கலுற்றான் சகத்துயர்வட பொன்மேறுச் சாரலின் நின்றும் போந்து மிகத் துயர் எவர்க்கும் செய்யும் பெய்யவள் சிறுவர் செற்று மகத்துயர் விதியின் செய்க்கு வருவித்த நிமலன் பொற்றாள் அகத்தியன் கொங்கின் பால் வந்த அருச்சனை புரிந்து மேவும் அன்னவன் தனது மாட்டோர் அணிக் கமண்டலத்தினூடே பொன்னியன் உரைக்கும் தீர்த்தம் பொருந்தியேயிருந்ததெந்தாய் நன் அதி அதனை நீ போய் ஞாலமேற்விழ்த்து விட்டால் இன்னதோர் வனத்தின் நண்ணும் என் குறை தீரும் என்றான் பாகசாதனன் இம்மாற்றம் பகர்தலும் பிறைசேர் சென்னி மாகயானனத்து வள்ளல் மற்றது செய்துமென்னா ஓகையாலவனை அங்கண் நிறுவிப்போய் ஒல்லை தன்னில் காகமாய் முனிபாலான கமண்டலமிசைக் கண்ணுற்றான் கொங்குறு பாங்கர் குண்டிகை மீதி பொன்னி சங்கரன் அருளின் வந்த தன்மையும் புணர்ப்பு முன்னி ஐங்கரன் கொடியாய் நன்ன அகத்தியன் அவன் என்றோரான் இங்கொரு பறவை கொல்லாம் ஏ இததென்று கண்டான் கண்டனன் பிள்ளை செல்லக்கரதலமிடா நின்றோச்ச அண்டருக்கலக்கண் செய்த கயமுகத் தவுணர் செற்றோன் குண்டிகை அதனைத் தள்ளிக் குளிர்ப்புனல் கண்ணி அன்னான் பண்டையில் இசை விசைதான் பாரில் நீ படர்தி என்றான் என்னும் காஞ்சிதன்னில் எம்பிரான் உலகம் ஈன்ற அன்னைதன் அன்பு காட்டாழைத்திட வந்த கம்பை நன்னதி போல விண்ணும் ஞாலமும் நடுங்கார்த்து பொன்னியார் உலகம் தன்னில் பொள்ளெனப் பெயர்ந்ததன்றே பெயர்தலும் உமைதன் பிள்ளை பிள்ளையின் உருவம் நீத்து பயிரறு மறை நூல் வல்ல பார்ப்பன மகன் போர் செல்ல சயமிகுதவத்தின் மேலோன் தன்மையங்கதனை நோக்கி உயிர் முழுதடவே தோன்றும் ஒருவன் போல் உறுத்து நின்றான் தேவனோ அவுணன்தானோ அரக்கனோ திரளின் மேலோன் யாவனோ அறிதல் தேற்றேன் ஈண்டுரு நதியைச் சிந்தி போவனோ சிறிது மெண்ணாகந்த என் போலும் அம்மா யாவனோ வன்மை தன்னை அறிகுவன் விரைவின் என்றான் விரைந்தவன் பின்னரேக மெய் வழிபாடு செய்வோர் அரந்தையை நீக்குமெங்கோ நச்சுறு நீரன் போல இருந்தனன் போதலோடும் இரு கையும் கவித்தமாக்கி துறந்தனன் முனிவன் சென்னித் துளக்குறத்தாக்க உண்ம குட்டுவான் துணிந்து செல்லும் குறுமுனிக் கணியனாகி கெட்டுவான் விசும்பினூடு கிளறுவான் திசைகளோரும் முட்டுவான் பின்பு பாரின் முடுகுவான் அணையன் கைக்கும் கெட்டுவான் சேயனாகியேகுவான் எவர்க்கும் மேலோன் இப்படி முனிவன் சீற்றத் தலமறை ஆண்டு மேகித் தப்பினன் தெரிதலோடும் சாலவும் தளர்ச்சி எய்தி செப்பரிதிவென்றன் மாயஞ்செய்வதென் இனியான்னா ஒப்பரும் தவத்தோன் உன்னை எந்தையுணர்ந்தானே மோடு உலவு முன்னோன் தனது மேனி காட்டினன் முனிவன் காணா கதும் எனக் கலங்கியந்தோ கோட்டிபமுபனோ இன்று குறுகினன் அவனையானோ ஈட்டொடு துறந்தேன் கொல்லென்றேங்கினன் இறங்குகின்றான் இறங்கிய முனிவன் முன்னம் ஏந்தலை புடைப்பான் கொண்ட கரங்களை எடுத்து வானில் காருரும் ஏறுவற்பின் உரங்கிழி தரவே நீங்காதுரப்பினில் வீழ்வதே போல் வரங்கிழு தனாது நெற்றி வருந்துரத் தாக்கல் தாக்குதல் புரிந்த காலைத் தாரக பிரமமான மாக்கைய முகத்து வள்ளல் வரம்பிலா அருளினோடு நோக்கி உன் செய்கை என்னை நுவளுதிக் குறியோய் என்ன தேக்குறு தமிழ் தேர்வள்ளல் இணையது செப்புகின்றான் அந்தன குமரன் என்றே ஐயனின் சிறமேல் தாக்க சிந்தனை புரிந்தேன் யாதும் தெளிவிலேன் அதற்குத் தீர்வு முன்தினன் இயற்றுகின்றேன் என்றலும் ஒருவல் செய்து தந்தியின் முகத்து வள்ளல் அலமறல் தவிர்தி என்றான் என்றலும் தவிர்ந்து முன்னோன் இணையடிமிசையே பல்கால் சென்று சென்றிரஞ்சி என்னோன் சீர்த்திய தேவையும் போற்றி குந்திரம் உணரேன் செய்த தவற்றினை உளத்திற்கொள்ளேல் நன்றருள் புரிதி என்ன நாயகன் அருளிச் செய்வா புரந்தரன் எந்தை பூசை புரிதறு பொருட்டால் இன்றோர் வரந்தரு காமர் தன் அது நீரின்றி விரைந்தது பொலிவு மாழ்கி வெறும் துகளாதலோடும் இறந்தனன் புனல் வேட்டெம்மை இயல்புடன் வழிபட்டினாள் கொடி போல்யாமு நரும்பு நற்குடிகை மீது காதலித்திருந்து மெல்லக் கவிழ்த்தனும் அதனை ஈண்டு போதலூற்றிடமும் சொற்றாம் போராது நீ செய்தவற்றில் யாதுமுட்கொள்ளேம் அவ்வாறு நிதனமகிழ்தும் அன்றே ஈண்டு நீ புரிந்ததெல்லாம் எமக்கிதோராடல் என்றே காண்டுமாலன்றி நின்பால் காய்ச்சினம் கொண்டேமல்லேம் நீண்ட செம் சடையம்மை என்னே எண்ணி எமக்குமற்றே வேண்டிய வரங்கள் ஏதும் கேள்மதி விரைவின் என்றான் என்ன இது செப்பலும் எம்பெருமான் முன்னாகியதோர் முனிவன் பணியா உன்னார் அருள் எய்தலில் உய்ந்தனன் யான் நன்னாயகனே எனவே நான் நின் பாலினுமன் உணரான் தன் தமியேன் மிகவும் அன்பாவதொர்தன்மை அழித்தருள் நீ இன்பால் அது வெக்குவன் எப்பொழுதும் இன்னே தமியேன் எனவே இனி நின் முன்னே நுதலின் முறையால் இருக்கை கொன்னே கொடுத்தா குணர்த்தம் குறைத்தீர் தன்னே எனவன் தருள் செய்யவே முத்தன் தமிழ்தேர் முனியீதரைய அத்தன் குமரன் அவை நல்கினமால் இத்தன்மயவே அல்லதின் நமும் நீ சித்தந்தனில் வேண்டிய செப்பெனவே கொள்ளப்படு குண்டிகையிற் குடிஞ்சை வெள்ளப் பெருநீர் விசையுற்றடிகள் தள்ளக் கவிழ்வுற்றது தாரணி மேல் எள்ளிற் சிறிதும் இலதென்றிடவே ஊனாய் உயிராய் உலகாய் உறைவோன் மேனால் அருள் செய்வியன்மா நதிதான் போனால் அது போற்புனலொன்றுளதோ நானாடிடவே நலமானதுவே அந்நீர்மையினால் அடியேற்கி வண்ணி நன்னீர் நவையற்றது நல்கெனவே கைநீர்மையினார்கடுகின் துணையாம் முன்னீரையிலும் முனிமன் முழியே காகத்தியல் கொண்டு கவிழ்த்திடமுன் போகுற்ற புதுப்புனலாற்றிடையே மாகைத் தல நீட்டினன் வானுலவும் மேகத்திரைமால் கடல் வீழ்ந்தெனவே அள்ளிச் சிறிதே புனலும் முனிவன் கொள்ளப்படு குண்டிகையுய்த் திடலும் உள்ளத்தை நிரப்பி ஒழிந்ததெல்லாம் வெள்ளத்தொடு பார்மிசை மேவியதே முன்னுற்றது போல் முனி குண்டிகை நீர் துன்னுற்றது மேல் தொலையா வகையால் என் நிப்புதுமை என நோக்கின நாள் தன்னுற்ற மனத்தவமா முனியே பேருற்றிடுமிதனில் நீரதனில் சிறிதே குண்டிகையில் பாரித்தனனிப்படி முற்றுருவான் ஆறிப்படி வல்லவரா எனுமே அந்தத் திருமாலயனே முதலோர் வந்தித்திடவே வரமேந்தருளி முந்தொற்றிடு மூலமொழிப் பொருளாம் எந்தைக் கரிதோ இது போல் வதுவே ே நினையா இவமா முகவர் சென்றே பணியாச்சிரியே ஒன்றே துமிழேன் உதவுற் நன்றே கவிழும் நதி நீரையுமே முந்தே முதல்வா முழுதுன் அருளால் அந்தே அளவும் மழையில் சிரியேன் உயிந்தே நினியும் முனையுன் நொழினி வந்தே அருள் போர் மரவேலெனவே அற்றாகவென அருள் செய்தயலே சுற்ற தொல்பையோடுமிழா பற்றான் அவர் நாடு பரம்பொருள் மற்றாரும் வியப்ப மறைந்தனே மறைகின்ற எல்லைதனில் குறுமுனி விம்மிதமாய் மண்ணுயிர்களெங்கும் உரைகின்ற தனி முதல்வன் புதல்வன் தன் கோலத்தை உணர்ந்து போற்றி அரைகின்ற காவிரியை கண்ணுற்று நகைத்து வெகுண்டருள் கை நாடி உரைகின்ற கொங்குதனை ஒருவித்தென்றி செய் நோக்கி ஒல்லை சென்றான்